நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும் தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும் கிறிஸ்துவங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்தராமல் தங்களுக்காக மறித்து எழுந்த எழுந் எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று நிதானிக்கிறோம் ஆகையால் இது முதற் நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் மாம்சத்தின்படி அறியும் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு ஒப்பு அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமது தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனபடியினாலே தேவனானவர் கொண்டு புத்தி போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து விநிமித்தம் உங்களை வேண்டிக் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவ மரியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நம்ம பல வாரங்களாக புது உடன்படிக்கை என்கிற போதனையை போதித்துக் கொண்டு வருகிறோம் நிறைய விஷயங்களை நாம் எடுத்து படித்து கொண்டு வருகிறோம் அதுல போன வார்த்தையில நான் சொன்னேன் காக்னேட்டிவ் டிசோனன்ஸ் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் இங்கிலீஷ்லதான் அதுக்கு தமிழ்ல வார்த்தை சரியான வார்த்தை கிடைக்கல காக்னேட்டிவ் டிசோனன்ஸ் ஒரு விதமான பயம் பல வருடங்களா எதையோ நம்பிக்கொண்டிருந்து ஒரு புதிய விஷயத்த திடீரென்று கேள்விப்பட்டு அந்த பழைய விஷயங்கள் இப்ப கேள்விப்படுற விஷயங்களோடு ஒரு ஒரு தாக்கம் ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது ஒரு புது விஷயத்த இப்ப கேட்க ஆரம்பிச்சதுனால அந்த பழைய விஷயத்துல ஒரு பயம் பழைய விஷயத்த ஒரு ஒரு ஷேக் ஒரு அஸ்தி வாரம் அசைஞ்சிருக்குது இந்த புது விஷயத்தை கேட்ட நாள்ல இருந்து இவ்வளோ காலம் நான் நம்பிட்டு இருந்தேனே அது என்ன போ அப்படின்ற ஒரு ஒரு அதிர்வு உண்டாயிருக்குது இதுக்கு பேர் தான் காக்னேட்டிவ் டிஸர்டன்ஸ் ரொம்ப காலமா ஒரு விஷயத்த நம்பிட்டு இருக்கிறோம் அது சரின்னு நம்ம அனலைஸ் பண்ணாம அது சரிதானா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்காம நம்பிட்டு வந்திருக்கிறோம் இப்போ புதுசா திடீர்னு ஒரு பாச காரியத்தை கேட்கும் அந்த கா நாள் நம்பிட்டு இருந்தது ஒரு உலுக்கியாச்சு இப்போ அது மேலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியாச்சு இந்த சந்தேகத்தை சில பேர் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க ஆமாம் கரெக்டாக இருக்குதுன்னு ஆனால் சில பேர் அந்த அந்த கேள்விய அந்த அந்த அசைக்கப்பட்டதை எதிர்க்கிறாங்க இதனால இந்த காக்னேட்டிவ் டிசோர்டன்ஸ்ன்ற பயத்தினால ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கிறதுக்கு பயம் புதிய விஷயம் இல்லை அதுதான் உண்மை இந்த உலகத்தில் பல பல தேசங்கள் பல மக்கள் பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக சில தவறானதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அது அவங்களுக்கு தவறுன்னு எடுத்து காட்டுறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு சுட்டி காட்டுறது அவ்வளோ கஷ்டம் ஒரு போதகரா ஒரு விசுவாசியா பல ஆண்டுகளா சில விஷயத்த கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு அதுதான் அப்படின்னு நிக்கிறோம் இப்ப திடீர்னு அது இல்லைன்னும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் ஷேக் ஆகுது ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கிறதுக்கு ஒரு உண்மையான விஷயத்த கத்துக்கிறது ஒத்துக்கிறதுக்கு அதுதான் சரி இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தது ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் நடக்கணும் அதுல முதல் விஷயம் என்னன்னா போதிக்கிற போதகர்கள் முன் வந்து சொல்லணும் நான் நம்பிட்டு இருந்தது தவறு நான் ஒத்துக்கிறேன் இத்தனை ஆண்டுகளாக நான் புரிஞ்சிக்காம வாழ்ந்திருக்கேன் இத்தனை ஆண்டு காலம் இதுதான் நினைச்சேன் இந்த பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் நான் இதுதான் நினைச்சேன் ஆனால் உண்மையை பார்த்தா அது அது கிடையாது அந்த டைம்ல எனக்கு இந்த வார்த்தைகள் புரியல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் புரிந்து இன்னைக்கு வாழ்ற மனுஷன் அன்னைக்கு வாழ்ந்த சொல்லப்பட்டதை புரிஞ்சிக்கணும்னா கொஞ்சம் உட்கார்ந்து ஆராய்ந்து படிச்சு பார்க்கணும் பெரியா சபை மக்கள் வேதம் சொல்லுது அப்போதல இருப்பதுன்னு ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பெரியா சபை மக்கள் காரியம் இப்படிதான் இருக்குதா அப்படின்னு யார் எதை சொன்னாலும் நம்புறவங்க கிடையாது வேதம் சொல்லுது அது ஒரு நல்ல குணமா யார் எதை சொன்னாலும் நம்பிடுறது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் பெரிய இருக்காரு பெரிய ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு அவரு ரொம்ப நேரம் முழங்கால்ல நிக்கிற மனுஷன் அவர் இவ்வளவு காலமா ஊழியத்துல இருக்கிற மனுஷன் அவர் எல்லாம் அவர் எல்லாம் தப்பா சொல்ல மாட்டாரு இப்படியே நம்ம கற்பனை வளர்த்து வச்சுக்கிட்டு யாரையும் ஏத்துக்கிறது இல்ல எதிர்க்கிறதா மாறிட்டோம் ஆகவே வேதம் வெளிச்சம் போட்டு காட்டும் போது தேவ வசனம் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் போது இதை அது ரொம்ப முக்கியமாயிடுது அவங்க சொன்னதுதான் அதனால சில எரர்ஸ்ல இருந்து வெளியில வராமல் தலைமுறை தலைமுறையா நம்ம பிள்ளைகளையும் இதுலயே திணிச்சு வச்சிட்ருக்கோம் அதனால நம்ம பிள்ளைங்க அவங்களுடைய கனவு லட்சியங்கள் எல்லாம் இந்த பயத்தின் நிமித்தம் அவங்க அடையிறதில்ல அதிகமா அடையிறது இல்லை அதுக்கு முக்கிய காரணம் போதகர்கள் தான் அதனால தான் போதகரா ஒரு ரொம்ப முக்கிய பொறுப்பு இருக்குது எப்படி வேத வசனங்களை வாசித்து எடுத்து காட்டுறதுன்றது ரொம்ப முக்கியம் தீமதிக்கு பவுல் சொல்றாரு பகு போசனங்களை பகுத்து பாரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் செத்தாரு அவருக்கும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற பையனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அவன் கேட்க மாட்டானா இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க கண்டிப்பா கேள்வி கேட்கும் காந்தி செத்தார் எனக்கு எப்படி நம்புறது நான் அப்ப அது எப்படி அது எப்படி லாஜிக் ஆகுது எப்படி அது பகுத்தறிவாளர்கள் கூட ஒத்துக்க கூடிய விஷயமா மாறுது பகுத்தறிவாளர்கள் கூட கடவுள் இல்லைன்னு சொல்ற மனுஷன் கூட ஆனா இது லாஜிக்கா இருக்குது அப்படின்னு ஒத்துக்க கூடிய விஷயமா பாருங்க நம்ம போய் சும்மா இப்படி நின்று பேசுறோம் இயேசு ஏத்துக்கோ இல்லை நரகம் போவேன் ஏசு ஏத்துக்கிட்டேன்னா பரலோகம் போவேன் இப்படிதான் இயேசுவை ஏத்துக்க வைக்கிறோமே தவிர கொஞ்சம் கூட சிந்தித்து ஏத்துக்க வைக்கிறதே கிடையாது கொஞ்சம் கூட மூளையில கொஞ்சம் கூட இடம் கொடுக்கறது கிடையாது கிரேக்கர்களுக்கு இது பைத்தியமா இருந்துச்சான் பாருங்க சிலுவையின் உபதேசம் அன்னைக்கு வாழ்ந்தவங்களுக்கே பைத்தியமா இருந்துச்சான் சொன்னாங்களா இதை பைத்திய கார்த்தனும் ஒரு சிலுவையில ஒருத்தர் நடுவுல தொங்குனாரா அதுல பாவாலாம் போயிடுச்சான் அதுல மன்னிக்கப்பட்டுட்டோமா அன்னைக்கே குறைந்த பவுல் குறைந்தர் எழுதுறாரு ஒன்று குறைந்த ஒன்றாம் எழுதும் போது உபதேசம் பைத்தியமா இருக்கிறதா இந்த கிரேக்கை வேறு சொல்றாரு இந்த மாதிரி கேட்கிற மக்களுக்கு நம்ம நிதானமா வணக்கமா பதில் சொல்லணுமா எதிர்க்க கூடாதான் ஆனா ஒரு யாருன்னா ஒருத்தர் ஏதாவது கேள்வி கேட்டா உடனே எதிர்க்கிறோம் நம்ம ஏன்னா நமக்கு தெரியாது ஏசு ஏமரித்தார் சொல்ல தெரியாது அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் சொல்ல தெரியாது தெரியாது மனநிலை எதிர்க்க ஆரம்பிச்சிருவோம் வாயமூடு ஆண்டோர் விரோதமா பேசுறியா இப்படியே சொல்லி சொல்லி சொல்லியே காலத்தை ஓட்டிட்டோம் ஆகவே ஒரு ஒரு நல்ல விஷயங்களை ஆராய்ந்து பார்க்க வேதம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நம்ம வாழ்க்கை நேரத்தை செலவு பண்ணணும் இந்த பிரசங்க நேரம்லாம் அதுக்கு தான் அதனால தான் ஒரு போதகர் முன் வந்தால் தான் எல்லாரும் ஏற்றுக்குவாங்க ஏன்னா போதகர் தான் மெயின் அவர் அவர் சொல்லும் போது ஜனங்களை அதை ஒத்துக்கொள்ளுவாங்க அப்போ ஐயா ஐயாவுக்கு அது புரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒத்துக்குவாங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் வந்து இந்த பயத்திலிருந்து வெளியில வரணும்னா இந்த பயத்தில இருந்து வெளில வருதுன்றது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்புனா தான் வருவோம் அது என்னன்னா நித்தமும் நித்திய நித்திய காலமும் அவருக்குள்ள நம்ம பாதுகாப்பா இருக்கோம் ஒரு நாளும் நம்ம வெறுக்க போறதில்லை ஒரு நாளும் நம்ம புறக்கணிக்க போறதில்லை ஒரு நாளும் அவருக்குள்ள இருந்து நம்மளை எடுக்க போறதில்லை துரத்த போறதில்லை யோவான் சொல் யோவான்ல வாசிக்கிறோம் இயேசு சொல்றாரு மத்திய யோவான் பத்தாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இயேசு சொல்றாரு என் கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது அப்படின்னா ஆண்டவர் கையில இருந்து ஒரு காலமும் ஒரு நாளும் நம்ம வெளியில போக முடியாது கருத்து வேறுபாடுன்னு பாத்தீங்களா அது பிரச்சனையே கிடையாதுங்க கருத்து வேறுபாடு நான் ஒண்ணு நம்புறது நீங்க ஒண்ணு நம்புறது பிரச்சனையே கிடையாது நான் இப்படி தான் நம்புறேன் நீங்க இப்படிதான் நம்புறீங்க நான் வேணா சொல்லலாம் உங்களுக்கு இதாங்க அது அப்படின்னு ஆனா நான் உங்களுக்குள்ள திணிக்கிறதுக்கு முயற்சி செய்ய தேவையில்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு அது சென்ஸ் ஏற்படுத்தினா ஆ இது சரியானது அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்களே எடுத்துக்குவீங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வளர்க்கணும் திணிக்க கூடாது எப்ப ஆரம்பிச்சது அந்த சோறு தின்னும் ஆரம்பிச்சது அப்பி அப்பி அப்பி அப்பி அப்பி அந்த பிள்ளை நல்ல திணிச்சு திணிச்சு திணிச்சு திணிச்சு வராடலாம் சத்து இருக்கு இந்த சாப்பாடுல உனக்கு வந்து உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் நல்லா ஊறும் நீ நல்லா உற்சாகமா இருப்ப அப்படி சொல்லி ஊற்றுறோம் பூச்சாண்டி வரா இருக்குது அங்க அங்க இருக்குது ஊ அங்க ஊர் இருக்குது அங்க பூச்சி இருக்குது எறும்ப காட்டி பயம் பொருத்தி ஊட்டியிருக்காங்க பாத்துக்கிறீங்களா அங்க ஊர் இருக்குது இப்படியே ஊட்டி ஊட்டி ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறோம் நாம வெறும் சோறு மட்டும் இல்ல நிறைய பொய்களை கூட நம்பியே ஆகணும்னு சொல்லி திணிக்கப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா இல்லையோ யார் போதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் என்ன விதத்துல கொடுக்குறோம் ஜனங்களுக்கு சில நேரத்துல என் பொண்ணு சொல்ற சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா மிரட்டுறேன் சாப்பிடுவேன்னு ஆனா சில நேரத்துல அவளை சொல்றான் போதும்பா இன்னும் நம் முயற்சி எடுத்து எடுத்துருவாக ஒரு நாள் ஒரு தலைமுறை வாந்தி எடுத்தே நீங்க நம்புறதெல்லாம் வாந்தி எடுத்துரும் சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் திணிக்க திணிக்க அதனாலதான் சிந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கள் போதிக்கும் போதும் சரி நீங்கள் வீட்டுல சொல்லி தரும் போதும் சரி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் கட்டாயமே கிடையாது கடவுள் உங்களை பார்த்து நீ நம்பலைன்னா உடனே கோச்சிக்கு போறது கிடையாது அவர் மனுஷனை நேசிக்கிறார் ஒரு அப்பா தன் பிள்ளைய நேசிக்கிறார் அவன் புரிந்து கொள்றதுக்கு ஒரு காலம் வரும் ஒரு பக்குவம் வரும் அனுமதிக்கிறார் அவன் பிறந்த ஒண்ணுமே இதாண்டா லைஃப் அப்படின்னு சொல்லி தர்றதில்ல காலம் எடுத்துக்கிறாரு அவனுக்கா புரியும் அவனுக்கா புரியும் அவனுக்கா புரிய அப்படிதான் நம்ம கத்து தர்றோம் இப்போ என்னன்னா ஆண்டவருக்குள்ள நாம் எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கிறோன்னு நினைக்கும் போது கருத்துக்களை அறிந்து கொள்ள சத்தியங்களை அறிந்து கொள்ள புதிய விஷயங்களை புரிந்து கொள்ள பயப்பட மாட்டோம் அதனாலதான் பாருங்க சில விஷயங்களை எடுத்து காட்ட போறேன் வேத வச வேத வசனங்களை நீங்கள் போதும் அப்படி விட்டுரு வேத வசனங்களை நீங்கள் உங்கள் கையில் நான் எடுத்து கொடுக்க போறேன் இனி வரும் வாரங்கள்லாம் நான் போதிக்க போகிறேன் அப்போ உங்கள் வச உங்கள் கையிலேயே எடுத்து காட்ட போகிறேன் உங்கள் கையில் இருக்கிற பைபிள் இதை சொல்லுதான் எனக்கு நல்ல வேலை ஒரு பைபிள் காலேஜில் படிக்கும் போது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்களோ இல்லையோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க பிரசங்கம் பண்ணும் எல்லாரையும் பைபிளை திறக்க வைங்க எல்லாரையும் கேட்க வைங்க எல்லாரையும் பார்க்க வைங்க எல்லாரையும் படிக்க வைங்கன்னு சொன்னாங்க அப்போ எனக்கு புரியல இப்போ நல்லா புரியுது வெந்தவச சபையில் இப்படிதான் அனௌன்ஸே பண்ணுவாங்க எடுத்தவர்கள் வாசிப்போம் எடுக்காதவங்க எடுத்தவங்க தான் வாசிப்பாங்க அப்படியே பாசிட்டிவ் அப்படியே சொல்லுவாரு எடுத்தவர்கள் வாசிப்போம் அதுல ரெண்டே பேர் மட்டும் தான் போட்டி போட்டுக்கனு எடுப்பாங்க மற்ற எல்லாருமே சரி அவங்க எடுத்துட்டாங்க விட்டுற அப்படியே எடுத்துட்டா கூட அப்படியே இவங்க எடுக்கிறதுக்கு வர டைம் ஆயிடும் அதனால பாசிட்டிவ் இவரே பார்த்து படிச்சு முடிச்சிட்டு வர அவ்வளோதான் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்க கையில நான் எடுத்து காட்ட போறேன் வேத வசனங்களை பாருங்க உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும் வாரங்களில் சொல்ல போறேன் நீங்க இந்த உலகத்துல வாழும்போது தைரியமா சந்தோஷமா சமாதானமா தெம்பா வாழும் சத்தியத்தை அறியும் அறியும் இந்த விஷயங்கள் புலன் புரியணும் அறியணும் நீங்க அறிந்து கொள்ளணும் நீங்க உட்கார்ந்து கேட்கணும் அப்பதான் நீங்க வாழ முடியும் உங்களுக்காக யாரும் வாழ முடியாது உங்களுக்காக யாரும் சாப்பிட முடியாது நீங்க சாப்பிடணும் நீங்க புரிஞ்சிக்கணும் எங்க பாசிட்டிவ் சொன்னா நல்லா தான் இருக்கும் என் மனைவி நம்புறாங்க என் பிள்ளைங்க எல்லாம் நம்புறாங்க ரொம்ப காலமா எங்க தாத்தா பாட்டி நம்புறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கை நீங்க புரிஞ்சிக்கணும் நீங்க முதல்ல ஒத்துக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கை சொல்றோம் பாருங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளை விட வெளியில இருக்க மதங்கள் வெளியில இருக்கிற ஜனங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது நம்ம வந்து அவனு கண்ணம் மூடுறோம் ஜெவம் பண்றோம் பாட்டு பாடுறோம் பைபிளை வாசிக்கிறோம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன தெரியுமா ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன தெரியுமா பாடுறதில்ல ஆவிக்குரிய வாழ்க்கை சபைக்கு வர்றதில்ல ஆவிக்குரிய வாழ்க்கை ஜவம் ஆவிக்குரிய வாழ்க்கை பைபிள் வாசிக்கிறதுல ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன தெரியுமா நீங்க யாருன்ற உணர்வுலேயே வாழ்றது அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை அவேர்னஸ் நீங்க யாரு நீங்க யார் உங்களை தேவன் எப்படி உண்டாக்கி இருக்கிறார் இந்த உணர்வை கொடுக்கிறதுக்கு தான் பைபிளை வாசிக்கிறோம் இந்த உணர்வுகளை அறிந்து எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த உணர்வுக்குள்ள வாழ்றதுக்காக தான் இதுதான் வாழ்க்கை நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும் அதுக்குதான் பைபிள் அதுக்குதான் ஜபம் அதுக்குதான் பிரசங்கம் அதுக்குதான் சர்ச்சை அதுக்குதான் எல்லாமே நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும் எனக்கு தெரிஞ்சா போதாது உங்களை பத்தி மத்த உங்களுக்கு தெரிஞ்சு தெரியணும் அதுதான் எப்படி ஒட்ட கடவுள் இருக்காரு உங்களுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு உங்களுக்கு என்ன நடந்திருக்கு உங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம் உங்களை குறித்த விழிப்புணர்வு அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை தப்பா புரிஞ்சுக்காதீங்க இப்போது நிறைய பேர் ஜெவம் பண்ணுறாங்க பைபிள் வாசிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது இந்த ஆளுங்க வீட்டில் போய் பயங்கர சண்டை போடுற ஆளுங்க நான் நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்துருக்கேன் இந்த ஆளுங்க தான் சொந்த புருஷங்கிட்ட கூட பேச மாட்டாங்க சொந்த மனைவிக்கிட்ட கூட பேச மாட்டாங்க இந்த ஆளுங்க எப்போவுமே கடு கடுப்பாக இருக்கிறவங்க இந்த ஆளுங்க சபையில் அந்நிய பாஷையில் பேசிட்டு வீட்டில் போய் அசிங்கமாக பேசுகிற ஆளுங்க இங்க தோத்திரம் தோத்திரம்ட்டு அங்க ஆத்திரத்திலே வாழ்றது சபிச்சுக்கிட்டே வாழ்றது அவிக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு முட்டாள்தனத்துல வாழ்றது அவிக்குரிய வாழ்க்கைன்னு என்ன தெரியுமா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும் அந்த விழிப்புணர்வு உங்களுக்குள்ள உண்டாக்கப்பட்டிருக்கிறது அதுதான் ஆவிக்குரிய அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை சபைக்கு மட்டும் போதாது உங்க வீட்டில் இருக்கும் தேவைப்படுது நீங்க பிரயாணம் பண்ணும்போது தேவைப்படுது உங்களுக்கு நீங்க மட்டமா நினைக்கும் அது தவறான எண்ணம் அது உங்களை குறித்த ஒரு உன்னதமான எண்ணம் உங்களுக்கு தேவை நீங்கள் அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்கன்றதுல என்றைக்குமே மாற்றம் கிடையாது அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை உங்களால என்ன செய்ய முடியும் உங்களால எந்த நிலைமைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்குள்ள ஏற்படுத்தப்படுகிறது அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை புரியுது ஆவிக்குரிய வாழ்க்கை நான் ரொம்ப நினைச்சேன் இந்த இந்த செய்கைகளை செஞ்சாலே ஆவிக்குரிய வாழ்க்கை நினைச்சேன் ஆனா அது இல்லாவிறைய வாழ்க்கை இந்த செயல்கள் எல்லாம் அதுக்கு உதவி செய்யணும் இப்ப இந்த சபைக்கு வரீங்க நீங்க யாருன்னு இங்க உதவி செய்யலன்னு வச்சுங்க நீங்க யாருன்னு உங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யலன்னு வச்சுங்க இந்த இடம் நீங்க தப்பா உட்கார்ந்துட்டு ஒரு இடம் நீங்க யாரு உங்களால என்ன முடியும் நீங்க எப்படிப்பட்டவங்க இப்ப பாடணும் நம் தேவன் பராக்கிரமானவர் அவர் அற்புதர் எல்லாம் பாடணும் அர்த்தம் என்ன இது அவேர்னஸ் இதான் விழிப்புணர்வு என் தேவன் யார் நான் யார் இந்த உலகத்துல நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா சரியான இடத்துல இருக்கீங்க இல்லன்னா தப்பான இடத்துல உட்காந்துருக்கீங்க சும்மா வந்து அட்டண்டன்ஸ் போட்டு போற இடம் கிடையாது கோயில் அப்படி ஆக்கிட்டாங்க அப்படியே ஆக்கிட்டாங்க தலையே காட்டு போறது அவர் கேட்டாரா அவர் புரிஞ்சிச்சா எதுமே தெரியாது உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு உண்டாகும் நான் யாரு நான் யாரு நான் ஏன் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் நான் இதை செய்யறதுல எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா இதில் எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா இது எனக்கு பிரயோஜனமா இருக்குமா இது எனக்கும் என் குடும்பத்துக்கும் உதவியா இருக்குமா நான் செய்றது அங்கிருந்த ஆரம்பிக்கும் இன்னைக்கும் தொடர போறேன் ரெண்டு குழந்தையர் ஐந்து அம்மதிகாரம் இந்த சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொன்ன நான் சில கேள்விகளெல்லாம் கேட்கணும் அதுல என்னென்ன கேள்வி கேட்கணும்னா வழக்கமா பெந்து சேகரன் கேட்குற கேள்வி கிடையாது இப்படி உடுத்தலாமா என்கிட்ட ஒருத்தர் இந்த சபைக்கு புதுசா வந்தாரு அவர் என்கிட்ட பாஸ்டர் கலர்லாம் போட்டிருக்கீங்க போடவே கூடாது இருக்கு ரூலே இருக்குது ஜீன்ஸ் பாஸ்டங்க போடவே கூடாது ஸ்டைல் பண்ணவே கூடாது மீஸ் இருக்கவே கூடாது முடி ஒட்ட வெட்டி இருக்கணும் இருக்கிற மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் ஒட்டி வெட்டி இருக்கணும் மொட்டை அடிச்ச மாதிரி இருக்கும் மிலிடரிக்கு போன மாதிரி வெட்டி இருக்கணும் ரொம்ப அடக்கமா ட்ரெஸ் போட்டிருக்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்டைலாம் போடக்கூடாது அந்த மாதிரி பின்னணிலிருந்து வந்தவரும் பார்த்து கேக்குறாரு பாஸ்ட் கலர் ட்ரெஸ்லாம் போட்டு திடீர்னு காலை பார்த்தார் ஷூ போட்டு சர்ச்சில் இருக்கீங்கன்னு அப்புறம் அவரு சொன்னாரு நீங்க ஷூ போட்டு சர்ச்சில் இருக்கீங்க உங்க என் பக்கத்தில் ஒருத்தர் இங்க தான் உட்கார்ந்து இருக்காரு என் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருந்தாரு அவரை எழுப்பி போய் வெளியில கைட்டு விட்டுவாரு நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்க போட்டு இந்த மாதிரி கேள்விதான் கேட்டுன்னு இருப்பாங்க ஏன் ட்ரெஸ் போறீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போறீங்க ஏன் இந்த மாதிரி உடுத்துறீங்க ஏன் இந்த மாதிரி வாழ்றீங்க அப்படின்னு அப்ப அவங்களுக்கு நான் சில கேள்வி வச்சிருக்கேன் பூ போடக்கூடாதுன்னா அப்ப பூ போட்ட புடவை போடக்கூடாது பூ போட்ட எந்த ட்ரெஸ்ஸுமே போடக்கூடாது பூ போட்ட எந்த டிசைனும் வீட்டில் இருக்க கூடாது உங்களுக்கு பூல பிரச்சனையா இல்ல வேற எதுல பிரச்சனை வெறும் அந்த பூல மட்டும் மல்லி பூ மட்டும் தான் பிரச்சனையா கோல்டு கலர்ல கட்டுறீங்க சொல்லுங்க இதே ஆளுங்க கோயிலுக்கு வரும்போது வரும் வெளியில போயிட்டாங்க கலர்ல சுத்துறது நான் என்ன சொல்றேன் எப்பவுமே வரும்போது மட்டும் எப்பவுமே வெள்ள போடணும் கூட வெள்ள போட்டு போனோம் கம்பெனிக்கு கூட வெள்ள போட்டு வெள்ள வெள்ள செருப்பு தான் போட்டுக்கணும் எல்லாமே வெள்ளையா இருக்கணும் பண்ண முடியுமா உங்களால சும்மா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது இஷ்டத்துக்கு எப்படியோ பேசிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு கடுமையானதை சொல்லி தர்றது மன பொய்யான மனத்தாழ்மை ஏற்படுத்துறது இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவங்க ஏதோ சொல்லுது இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது தேவன் இப்படி பார்க்கறதே கிடையாதான் பாருங்க இது வேணா மனுஷன் பார்க்கலாம் உடையை பார்க்கலாம் அலங்காரத்தை பார்க்கலாம் இழந்ததை பார்க்கலாம் உங்க கையில் இருக்கிறத பார்க்கலாம் தேவன் அதை பார்க்குறதே கிடையாது தேவன் கொடுத்தது உங்க பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தேவன் கொடுத்துருக்காரு உங்க பிள்ளைகளுக்கு இந்த சொத்து இந்த ஆஸ்தி இந்த பணம் பொருள் இந்த அலங்காரம் இந்த அழகு இந்த அந்தஸ்து இந்த மாதிரி வாழ்றதுக்காக தேவனே ஏற்படுத்தினது இது பிசாசு ஏற்படுத்தினது இல்லை பைபிளை பாருங்க பிசாசு எதையுமே உண்டாக்குனது இல்லை அவனுக்கு உண்டாக்குற சக்தியே கிடையாது வேதம் சொல்லுது அவன் திருடுறவன் திருவிடுறவன் அர்த்தம் என்ன அவனால ஒன்னும் செஞ்சிக்க முடியாது அவனுக்குன்னு சொந்தமா வேலை கிடையாது அதனாலதான் அவன் திருடுறான் பாரு கேட்டுக்கூடாது என்று சொல்லுகிறோமே எப்ப வருவார் நிறைய முறை கணிக்கிறோமே எந்த மாத்தி சரிவரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வருவார் அதுக்கப்புறமா இப்ப மாத்திருக்காங்க இன்னொரு குரூப் அங்கிருந்து வேற மாதிரி இருக்குதுன்னா இன்னொருமே ஒரே விஷயத்தை ஒன்னா சேர்ந்து ஒரே கிறிஸ்தவியவர்களும் ஒரேதன நமக்கு ஒரே ஆராதிக்கிறோம் ஏன் தப்பு தப்பா ஒருத்தர் ஒருவர் கணிக்கிறோம் இது கடைசி காலம் சொல்றாங்க ஒண்ணு இருக்கா இதுதான் மதத்துக்கே பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு உபதேசம் நரகம்ன்றதுதான் இந்த நரகத்தை அடிப்படையா வச்சுதான் போதிக்கிறதே இப்போ இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கும் போது பரலோக இருக்குதா பரலோக இருக்குது நரகம் இருக்குதானா அதுதான் இப்ப கேள்வி அதுக்கு இருக்கா அப்ப நான் எடுத்து காட்ட வேத வசனங்கள்ல இருந்து நம்ம என்னதான் நம்பிட்டு இருக்கிறோம் நம்ம நம்பிக்கை உண்மையிலே சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கா நம்மளை வழி நடத்தினவங்க சரியான பாதையில தான் நம்மளை வழி பிறந்த குழந்தைக்கு சொல்லி தரோம் ஏசு வருவாருன்னு அந்த பிள்ளை செத்த பிறகம் வரல அவரு நிறைய பேர் அப்படியே நம்பி நம்பி செத்து இருக்காங்க ஆனா வரல இப்ப என்ன கேள்வி தப்பா இல்ல ஏசு போய் சொன்னாரா என்ன கன்ஃபியூஷன் மேல வருது நம்பிக்கை வருது எல்லாரும் நிக்கிறாங்க வருவாருன்னு சொல்றீங்க அப்ப வந்தாருன்னா வருவாருனா எப்ப வருவார் ஏன் திட்டமா சொல்ல முடியாதா ஒரு ரெண்டு பேர் ஒன்னா அதிகாரத்துல போன வாரம் வாசித்து காட்டின அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு அதிக உறுதியான வசனம் நம்ம கையில இருக்கு நம்ம வச்சிருக்கிற வசனம் கிடையாது இப்படியே நடக்கலாம் இப்படியே நடக்கலாம் அப்படின்ற வசனம் கிடையாது அதிக உறுதி இத வச்சுக்கிட்டு கணிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது இல்ல திட்டமா இப்பதான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் இனி வரும் வாரங்கள் எல்லாம் எழுப்பி சொல்ல போறோம் இது கடைசி காலமா இந்த மாதிரி எடுத்துக்காட்ட போறேன் முக்கியமான விஷயம் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அது போன வாரத்தில் ஆரம்பிச்சேன் நிறைய பேருக்கு நிறைய தாக்கம் என்ன தாக்கம் ரெண்டு குழந்தை பாருங்க 14 5, 14. 459, 459, 14 5, 249, ஒரு எங்களை பதினான்குடையால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் சொல்றார் பாருங்க எல்லாருக்காகவும் இருக்கட்டும் எவரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எவரா இருக்கட்டும் மறிக்கல யாரா இருக்கட்டும் எவரா இருக்கட்டும் எல்லாருக்காகவும் இந்த வார்த்தை ஆயிரத்தி ஐம்பது முறைக்கு மேல புதிய இஸ்ராயல் அப்படின்றது வெறும் இஸ்ரோவேலர்களை பத்தி திரும்ப திரும்ப இரண்டாயிரத்தி மேல இருக்கு ஆனா இங்க புதிய அதிகமா வர வார்த்தை எதுனா பாஸ்பிஎஸ் மறித்த போது எல்லாம் மறித்தார் ஆனால் பழைய பாட்டை வாசிக்கும் போது இஸ்ரவேலர்களை பத்தி தான் நிறைய வாசிப்பீங்க நிறைய பேர் நம்மளை பத்திலாம் அதிகமாக இருக்காது நம்மளை பத்தி கிடையாது அவங்க வாக்கு பண்ணப்பட்டது அவங்களுக்கு உடன்படிக்கை அவங்களுக்கு தேவன் அவங்களுக்கு எல்லாருமே எல்லாமே அவங்களுக்கு தான் நாம தேவன் அற்றவர்களா கிடந்தோம் ஆனா என்று மறித்தாரோ வேதம் சொல்லுது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே கடையாது எல்லாரையும் தமக்கு சொந்தமாக்கிக் கொண்டார் அவருக்கு இருக்கட்டும் எந்த நாட்டில் இருக்கட்டும் எந்த மூலையில் இருக்கட்டும் எல்லாருக்காகவும் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன இந்த வார்த்தையில என்ன செத்து போனவங்களுக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்காகவும் இயேசு மறித்தார் இனி எதிர்காலத்தில் பிறந்து வாழப்போகிற மனுஷனுக்காகவும் இயேசு மறித்தார் இதுதான் வே மாத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மறிச்சவர் மறிச்சாருன்னா எனக்கும் அவருக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்ல வேண்டியதா இருக்குது உனக்கும் அவருக்கும் ஏன் சம்பந்தம் இருக்குன்னா அவர் செத்தவங்களோடு கூட சம்பந்தப்படுத்திக்க முடியும்னா இன்னைக்கு வாழ்ற உன்னோடு கூடவும் அவர் சம்பந்தப்படுத்திக் முடியும் செத்தவங்களுக்காக இயேசு மறித்து அவனுக்காக உயிர் கொடுக்க முடியும்னா செத்து போன மனுஷனுக்காக நீங்கள் செத்து போனவங்களுக்காக என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு செல்லுபடி ஆகாது அவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு உதவி செய்யாது செத்து போன பிறகு துணி கூட துவைச்சு போடாது அந்தம்மா செத்து போன பிறகு அவருக்கு ஒயிட்டு தான் ரொம்ப பிடிக்கும் வாங்கி கொடுங்க சாகு புதைக்கு போகும்போது அந்த அந்த சொல்லு ஒயிட்ல தான் அவருக்கு ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும் அழுதுகிட்டே சர சொல்லுது அந்தம்மா செ உயிரோடு இருக்கும்போது அந்த அம்மா கண்டுக்கவே இல்லை அவரு தான் துணியை துவப்பாரு எத்தனையோ முறை பழைய துணி வேர்த்து போன துணியை போட்டு சுத்துவாரு இப்ப அந்த அம்மா அழுகுது அவருக்கு ரொம்ப ஆசைங்க வெளிலனா வெள்ளைய வாங்கி கொடுங்க செத்து போன பிறகு நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு நான் நான் கண்ணார பாத்திருக்கேன் பாருங்க குடிச்சு குடிக்கிற மனுஷனை செத்து போயான்லாம் சொன்ன அந்த அம்மா அவர் செத்த பிறகு அவர் கல்லறையில சாராய பாட்டில் வாங்கிட்டு போய் வைக்கிற அந்த அம்மா இதே அம்மா தான் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தது அவரு குடிக்கவே கூடாது குடிக்கிறாரு அழிஞ்சி போவாரு அப்படி பிடிச்சு செத்த பிறகு நீங்க என்ன கொடுத்தாலும் வாயிலேயே வச்சு திணிச்சாலும் ஒன்னும் லாபமே கிடையாது உங்களால செத்த உங்களோட முடியாது ஆனா இயேசு ஏன் பெரியவர் ஏசு எப்படிப்பட்ட ரட்சகர்னா அவர் மறித்தவர்களுக்காகவும் மறித்தார் வர் மறித்தவர்களுக்காகவும்ந்த கோல் எதிர்காலத்தில் வாழ போற மனுஷன் வாழ்க்கையில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க எத்தனையோ பேரு ஆனா செத்து போனவங்க கூட இயேசு அவங்களுக்காக கூட இயேசு மறித்தார் என்று கேள்விப்படும் போது லாஜிக் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா அவ அதனால தான் அவரை நாம தேவன் என்று அழைக்கிறோம் அதனால தான் ரட்சகர் என்று அழைக்கிறோம் அதனாலதான் அவரை நாம நம்புறோம் ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இப்ப கேள்வி என்னன்னா எல்லாருக்காகவும் மறித்தார்னா அப்ப எல்லாரையும் அவர் ரட்சித்து கொண்டார் எல்லாரையும் ரட்சித்து கொண்டார் உலகத்தையும் ரட்சித்துக் கொண்டார் எல்லா மனுஷனையும் சேர்த்து கொண்டார் நீங்க நினைக்கிறீங்க முழு மனு குலம இது ஆச்சரிய என்ன நரகத்துக்கு போமாட்ட பரலோகம் என்ன தெரியுமா தேவன் அவருக்கு உன்னை அவரோடு கூட தான் உலகமே உலகமே நாலு பேரை வீட்டில் வச்சு சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம் இந்த மனப்பான்மையோடு தேவனையும் புரிந்து மட்டேவனுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் எல்லாரையும் அவர் மன்னிக்கிறார் எல்லாரையும் அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார் நிறைய பேர் அப்பா வயிற்று எல்லாரும் அப்பாவும் அம்மாவும் பிள்ளைய பெற்று ஒரு பையன் ஒரு மாதிரி சுத்துறான் ஒரு பையன் வீட்டிலே இருக்கிறான் இளையகுமாரன் கதையை மனசுல வச்சுக்க திரும்பி வர அந்த பையன் திரும்பி வந்த உடனே அந்த பையன் சொல்றான் நான் கூலி காரனா இருக்கிறேன் அப்பா அதை ஏற்றுக்கவே இல்லை நாம கூட ஏற்றுக்குவோம் ஆ கொஞ்ச நாள் வேலை செய்ய நீ பார்க்குறேன் நீ பண்ணிட்டு வந்ததுக்கெல்லாம் கொஞ்ச நாள் வேலை செய்யுன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனா வேதம் சொல்லுது அந்த அப்பா அவனுக்கு திரும்பவும் ஆஸ்தி அந்தஸ்து திரும்ப கொடுக்கறாரு அவங்க இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்கறாரு இல்லையுமே நீ தான் சம்பாரிச்சிக்கணும் உனக்கு எதுவுமே தரமாட்டேன்னு சொல்லலை எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஒரு பையன் மோசமா வாழ்றான் ஒரு பையன் வீட்லேயே கிடைக்கிறான் நல்ல பையனா இருக்கான் அப்பாவை பிரியப்படுத்திட்டே இருக்கான் வேலை எல்லாம் செய்யறான் விவசாயத்தை அவன் தான் பாத்துக்கிறான் வயல்வெளியிலேருந்து வரான் திரும்பி எல்லாம் பண்றான் ஒரு பையன் மோசமா வாழ்றான் ஒரு பையன் வந்துட்டு சொல்றான்னு நான் பிள்ளையே கிடையாதுன்றான் ஏன்னா தப்பு பண்ணிட்ட உடனே அந்த தப்பு மனசாட்சி என்ன சொல்லி கொடுக்குதுன்னா ஐ எம் நாட் வேர்தி டு பி யோர் சன் உடைய பிள்ளை என்றுமே எனக்கு தகுதியே கிடையாது பையன் சொல்லிக்கிறான் அப்பா சொல்லலை அப்பா மனசுல எப்பவுமே என்ன தர்மா இருக்குது நீ எப்ப இருந்தாலும் பரலோகம் அப்படியே வாழ்ந்துக்காகவும் இயேசு மறித்தமாக்கிட்டா அப்ப நான் இப்படியெல்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நானும் அவங்கள மாதிரியே ரெண்டு வசனத்தை வாசித்து காட்டுறேன் அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வரலாம் இந்த வார்த்தையின் பேரில் தான் வசனத்தின் பகு இந்த வேத பகுதியில தான் வாரம் வாரம் நான் போதிக்க போறேன் ஒரு சில விஷயங்களை நீங்கள் புரிந்து அவங்கள மாதிரி தான் வாழணும் அப்படின்னு இல்லை நீங்க யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு புரியல ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒரு கார்ல ரெண்டு பசங்க உட்காந்துருக்காங்க ஒருத்தன் குரு இன்னொருத்தப்பா வர்றாரு சாவி கொடுக்கிறாரு கண்ணு தெரிஞ்சவங்க உதாரணத்துக்கு சொல்ற பைபிள் கிடையாது நீங்க புரிஞ்சுக்கணுன்றது சாவி கொடுப்பாரு ஆனாலும் உட்காந்துருக்கா குருடனும் உட்காந்து போய் சேர போறது ரெண்டு பேருமே ஒரே கார்லதான் போறாங்க ஒரே இயேசுதான் கூட்டிட்டு போறாரு ஒரே ரட்சகர் தான் ரெண்டு பேருக்குமே ஆனா என்னன்னா கண்ணு தெரியாததுனால இவனால அனுபவிக்க முடியாது தேவன் செய்த நன்மைகளை அனுபவிக்கலை இந்த பூமியில அனுபவிக்கல அவ்வளவுதான் ஆனா இவன் தேவனை அந்த விசுவாசித்து அவரை புரிந்து கொண்டு அவரை அறிந்ததுனால இயேசுவை தனக்கு முன்பாக வச்சு வாழ்றதுனால இவனால இந்த பூமியில அனுபவிக்க முடியுது அவருடைய கிருபைகளை அனுபவிக்க முடியுது அவருடைய நன்மைகளை அனுபவிக்க முடியுது நீங்கள் தவறு செய்யும் போது செய்யாத மனுஷன் செய்யும் போது அனுபவிக்கிறீங்களோ அவன் அப்படி அனுபவிக்கிறது கிடையாது இன்னும் சொல்ல போனா இருக்கிறதுல மோசமான ஒரு நிலை அவனுக்கு அவனுக்கு தான் அவன் இங்க பூமியில நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான் என்ன தெரியுமா தன்னையே காயப்படுத்திட்டு இருக்கான் ஐயோ இப்படி பண்றேன் இவ்வளவு அசிங்கம் பண்ணிட்டனே சொல்லி யாரு முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிக்க முடியாம தலை குனிஞ்சி நின்றுட்டு இருக்கான் இப்போ அவன் கிட்ட போயிட்டு நீ இன்னும் மோசமான நிலைக்கு போவேன்னு சொன்னீங்க அவனுக்கு வாழ்நாளெல்லாம் அது பேட் நியூஸ் தான் அந்த குருடன் கண் திறக்கப்படணும்னா அவனுக்கு நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா உன் பாவங்களை அவர் என்னவில்லை உன் பாவங்களை அவர் என்ன பாருங்க ஒரு உபதேசத்தை உலகத்தாருடைய பாவங்களை எண்ணி நிற்கிறது நம்மை என்றும் உது இவ் நாள் நம்ம நான் நினச்சு நந்த அண்ட் ஒரு பாவத்தை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குதத்தை என்ன தெரியுமா நான் நினைப்பதில்லை உங்கள் அக்கிரமங்களை நினைப்பதில் புது உடன்படிக்கையின் மக்களா நம்ம வச்சிருக்காரு நமக்கு என்ன சொல்லிருக்காரு அவங்க கிட்ட போய் சொல்லணும் கடவுள் உன் பாவத்தை என்ன இப்போ இந்த நரகம்ன்றது ரோமன் கத்தோலிக்கர்களால அதிகமா உள்ள திணிக்கப்பட்ட ஒரு உபதேசம் ரோம கத்தோலிக்கர்கள் மிக மிக தந்திரவாதிகள் அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிறவங்கள பத்தி சொல்ல அன்னைக்கு இருந்தவங்க ரொம்ப தந்திரவாதிகள் சில படங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் போட்டு பாருங்க அந்த காலத்துல இருந்த கிறிஸ்தவருடைய படங்கள்லாம் இந்த ரோம கத்தோலிக்கர்கள் இந்த நரகம்ன்றத மனுஷனை பயம் அவங்க உபயோகப்படுத்தின ஒரு உபதேசம் டாக்ட்ரிக்கும் அவங்களுடைய தியாலஜிக்கல் புக்ல டாக்ட்ரி நரகம்ன்ற ஒரு உபதேசமே இருக்கும் நரகம்னு ஒரு உபதேசமே இருக்குது அதுக்கு ஒரு பல வசனங்கள்லாம் உட்கார வச்சு நிறைய திரட்டி எப்படி எல்லாம் மனுஷன் எளிவான் நாசமாவான் இருக்குது அதுல இந்த ஜனங்களுக்கு அடி தோட்டல வச்சு தெருல வச்சு அங்க மேடைகள்ல நின்று எதையாவது பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்க ஒரு முறை மார்ட்டின் காலத்துல மார்டின் காலத்துல பதினாறாவது நூற்றாண்டு பதினேழாவதுல நம்ப வைக்கிறதுக்காக ஒரு போதகர் அப்படியே நெருப்புக்குள்ள போய் தான் கையை அப்படியே விடுவாரு பாருங்க அப்படியே வெந்துகிட்டு பாருங்க அப்படியே கையை வைப்பாரு காட்டி சொல்லுவாரு இந்த மாதிரி தான் நீங்க கஷ்டப்படுவீங்க ஏதாவது உங்களை நம்ப விற்கணுன்றதுக்காக தன் கைய கூட எரிப்பாங்க நெருப்புல எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே பிரசங்கிக்கிறாரு அப்படியே பிரசங்கிக்கிறார் பாருங்கள் இப்படிதான் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய சரீரங்கள் எரிந்து நாசமாகும் பாருங்கள் பாருங்கள்ன்னு சொல்லி நிறைய பேர் போதிக்கிறாங்க அந்த காலத்துல போதிச்சாங்க லைவாவே நெருப்புக்குள்ள கையை விட்டு அப்படியே எல்லாரையும் பார்க்க வைப்பாங்க அப்போ எல்லாருக்குள்ளேயும் பயம் வரும் ஐயோ நாங்கள் நடுங்குவோமோ எரியுவோமோன்னு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவர் முதல் முறை வந்தாரா வரும்பொழுது அன்பாக வரும்போது எப்படி வந்தாரு அன்பாக வந்தாரு அன்பே உருவமாக வந்தார் இரண்டாவது முறை அவர் வரும்போது எப்படி வருவாரா எப்படி வருவாரா மிக மிக கோபமாக கர்ஜிக்கிற சிங்கம் போல வருவார் அப்படின்றாங்க இப்படி சொல்லும்போது இதுவே லாஜிக் கிடையாது லாஜிக்கே கிடையாது முதல் முறை அனுப்புனாரு தேவன் தம்முடைய பிள்ளைய அவர பிள்ளைய அன்பின் உருவமா அனுப்புனாரு அதுல தோத்துட்டதுனால ரெண்டாவது முறை கோபமா ரெண்டாவது முறை கோபமா வரப்போறாரு இப்ப என்னன்னா தேவனே தம் குமாரனை வச்சு என்ன செய்யணும்னு நினைச்சாரோ ரட்சிக்கணும்னு நினைச்சாரோ அதுல தேவன் என்ன பண்ணிட்டாரு தோத்துட்டாரு தேவன் தோத்துட்டார் கேட்கிறீங்களா தேவன் தோத்துட்டாரு முறை அவர் நிச்சயமா ஜெயிச்சிருவாரு கோபத்தை ராஜிக்கே கிடையாதுங்க வேதம் சொல்லுது தேவன் அன்பாகவே அன்பாகவே இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் என்ன அவருடைய அன்பு என்னைக்குமே குறையாது அவருடைய அன்பு என்னைக்குமே மாறாது உங்களை பார்த்து சொல்றேன் ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேல் வச்சிருக்கிற தேவனுடைய அன்பு என்றைக்குமே குறையாது என்றைக்குமே அன்பாகவே இருக்கிறார் உங்கள் மேல் மாத்திரம் இல்ல முழு மனுக்குளத்தின் மேலும் முழு மனுக்குளத்தின் மேலும் உங்க நண்பர்கள் ஆண்டவர் அறியாத உங்க நண்பர்கள் உங்க உறவினர்கள் உங்க உறவினர்கள் ஐயோ அவங்க அழிஞ்சி போவாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க அவங்களையும் ஆண்டவர் அறிந்து கொள்ள உதவி செய்வார் உங்களுக்கு உதவி செஞ்ச தேவன் அவங்களையும் அறிந்து கொள்ள உதவி செய்வார் அவங்கள நியாயம் அவங்க நரகம் போவாங்கன்னு நியாயம் அவங்க அழிஞ்சி போவாங்க நியாயம் ஏன்னா அவர் அழிக்கிற தேவன் இல்லை அவர் ரட்சிக்கிற தேவன் அவர் ரட்சிக்கிற தேவன் அவர் ரட்சிக்கிறவர் இயேசு உலக ரட்சகர் பாருங்களேன் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்று யோவான் அதிகாரம் இரண்டாவது வாசனம் பாருங்க நம்முடைய பாவங்களை இருபத்தி ஆறு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆமீன் நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருவாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல பாவங்களையும் நிவிற்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் பாரு நம்முடைய பாவங்களை மாத்திரம் என் பாவத்தை மட்டும் தான் என்ன மட்டும் தான் விசுவாசிகள் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மறித்தார் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மறித்தார் ஆனா வேதம் சொல்லுது நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரம் அல்ல சர்வீங்க உங்க வைப்பிள் இருக்கா சர்வ லோகத்தின் பாவத்துக்காகவும் இயேசு பலியானார் ஹலூயா சர்வலோகமும் சர்வலோகம் எங்கெல்லாம் மனுஷருக்கானோ அவன் பாவத்துக்காகலாம் இயேசு மறித்தார் அறியாமல் இருக்கிறதுனால அவன் தவறாக வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவன் புரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவன் ரொம்ப மோசமானவன் முடிவு எடுத்துக்கூடாது எத்தனையோ கிறிஸ்தவர்களை பார்த்துருக்கிறேன் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை பார்த்துருக்கிறேன் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் யோக்கியமா வாழ்ந்து நான் பார்த்துருக்கிறேன் யோக்கியமா ஒரு ஒரு கம்பெனியில வேலை செஞ்ச அதுல ஒருத்தர் ஒரு பையன் அன்னைக்கு வந்திருந்தான் என் கூட வேலை செய்யறவரை அவனை சுட்டி காட்டி சொன்னாரு இவன் இவன் வந்து ரொம்ப நல்ல பையன் வேற மதம் அவரும் கிறிஸ்தவர் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறானா இருபத்தஞ்சு வயசு தான்தான் அப்படியே கவரை கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்துருவா சரி அப்ப எதுக்காக இத சொன்னீங்க கிறிஸ்தவத்துல பத்தாயிரம் ரூபாய்தான் சம்பாதிக்கிறான் இப்படி போறான் அப்படி போறான் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் வீட்டுக்கு கொடுப்பா கெஞ்சனும் இதுல இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப மோசம் இவங்க ரொம்ப யோக்கியம் இவங்க பொய்யே சொல்றது கிடையாது இவங்க திருடுறதே கிடையாது இவங்க தப்பே செய்யறது கிடையாது இவங்க எரிச்சலை அடையிறது கிடையாது இவங்க யாரையுமே கோபப்படுறது கிடையாது கொஞ்சம் கூட மனசுல தப்பான எண்ணம் வந்ததே கிடையாது அவங்க மட்டும்தான் ரொம்ப மோசமா வாழ்றாங்களாமா எவ்வளவு தப்பு தப்பா நினைச்சு வச்சிருக்கோம் தெரியுமா எல்லாருமே தான் தப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்மை கழுவின ரத்தம் இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் அவர்களையும் இயேசுவின் ரத்தம் தான் கழுவி இருக்கு அறியாமல் இன்னைக்கு அறிந்ததுனால இன்னைக்கு நாம மனதை திருப்பி இப்படி மனதை புதுப்பித்து இப்படி வாழ்கிறோம் அறியாததுனால உங்கள் பிறந்த பிள்ளை எவ்வளோ மோசமானவனாம் ஆனாலும் அவன் தான் பிள்ளை ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கான்ல எங்கள் பாஸ்டர் கிட்ட ஒருத்தன் வந்து வேலை செஞ்சிருக்கான் ஒரு நாள் பாசிட்டிவ் கிட்டே சொல்லியிருக்கான் எனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிவிங்கன்னு பாஸ்டரும் பார்த்துருக்காரு பொண்ணும் பார்த்துட்டாரு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கடைசியில் ஒரு ஒரு தகவல் வந்திருக்குது இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்குதுன்னு கேள்விப்பட்டவன பாசிட்ட்க்கு செம்ம ஷாக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டு இவன் ஏற்கனவே கல்யாணம் ஆன ஊருக்கு கூட்டிகிட்டு போய் காரில் உக்கார வச்சு கூட்டிகிட்டு போயிருக்காரு கூட்டிகிட்டு போய் அங்கே இறங்கினா ஒன்று ஒரு பால் அடைஞ்ச வீட்டில் மனைவியும் பிள்ளைங்களும் வாழ்ந்து நின்றுக்கிறாங்க உள்ளே போனால் அவன் சொல்கிறானா இது யாருன்னே எனக்கு தெரியாது பாசிட்டு கேட்டாரன் இது யாரு தெரியுமா தெரியாது பிள்ளைய பார்த்தா அப்பா மாதிரியே இருக்குதான் பாருங்க இந்த ஏமாத்துறவனுக்கெல்லாம் அதே முகத்தை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் ஏமாத்தின்னு சுத்துறானோ அவனுக்கு எல்லாருக்கும் இதே முகம் ஒரே முகமா இருக்கும் குழந்தை மேல கை வச்சு கூட சத்தியம் பண்றானான் பாருங்க அவன் இது என் பிள்ளையே கிடையாதுன்னு அவன் எவ்வளவு கல் இருப்பான் யோசிச்சு பாருங்க கடைசியில் அந்த மனைவி அழுதிச்சான் பாருங்க என் புருஷன் தாங்க இது என் பிள்ள அவருடைய பிள்ள தாங்க இது நீங்க என்ன பண்ணாலும் மாற்றவே முடியாது தேவனுக்கு என்னைக்கு நீங்க பிள்ளையானீங்க தெரியுமா அவர் சிலுவையில மறித்த போது அதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு பிள்ளை தெரியுமா ஆதாம்புக்கு பிள்ளை நீங்க பிசாசுக்கெல்லாம் பிள்ள கிடையாதுங்க நீங்க பிசாசுடைய பிள்ளை கிடையாது இதுக்கு முன்னாடி ஆதா பிள்ளை இப்போ இயேசுடைய பிள்ளை அவ்வளவுதான் ஆதாம் உடைய பிள்ளையா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க ஆதாமுடைய வழியில் நடந்தீங்க ஆதாம விசுவாசிக்கல ஆதாம பத்தி பெருசா தெரியாது இன்னைக்கு கூட நிறைய பேர் ஆதாம பத்தி ஆதாம பத்தி உடனே தெரியாது குரங்குல இருந்து வந்தேன்னு வாழ்ந்தேன்னு ஆனா யார் தான் இவங்க எங்க இருந்தா வந்தாங்க ஆதாமில் இருந்தான் வந்தாங்க அதே போலதான் இயேசு என்றைக்கு மறித்தாரோ ஆதாம் மரணம் முழுமை அடைந்து விட்டது இனி இயேசுக்கு பின்னதான் முழு மனு குலமும் நாம் எல்லாரும் இதுலமோ ஹோல் ஹியூமனிட்டி இயேசுக்குள்ள இருக்கிறது ஆதாம் குள்ள சிலர் உணர்ந்து வாழ்ந்தார்கள் சிலர் உணரா வாழ்ந்தாங்க இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள அதை சிறந்த பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதாம்குள்ள வாழும்பொழுது மன்னிப்பு இல்ல ஆதாம் குள்ள வாழும்பொழுது சாபம் ஆதாம் குள்ள வாழும்போது ஒவ்வொரு முறையும் மனுஷன் தண்டிக்கப்பட்டான் ஆனாக்குள்ள வாழும்பொழுது ஒவ்வொரு முறையும் நாம் மன்னிக்கப்பட்டு கொண்டே இயேசுக்குள்ள இருக்கிறோம் நாம முழு அவர்கள் தவறும் போது அதனால உங்களுக்கு நான் வாசித்து காட்டினேன் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை என்னுவதில்லை சில பேர் கேட்கிறாங்க வாழலாமா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு விழிப்புணர்வு கண் திறக்கப்பட்ட நாம் இந்த சத்தியங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட நாம் அந்த மாதிரி வார்த்தையை சொல்றது எவ்வளவு மோசமான ஒரு ஒரு அறிக்கை தெரியுமா பாருங்க நாம் எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு என்னவா மூடப்பட்டு வாழ்ந்த நாம கண் மூடப்பட்டு வாழ்ந்துட்டு இப்ப எப்படி திறந்த முகம் தேவனை கண்ணார கண்டு கண்ணாடியில பாக்கிறது போல கண்ணாடியில பார்க்கும் எப்படி தெரியுது அந்த மாதிரி தேவன கண்டு அவரை கண்டு அவர் யாருன்னு அறிந்து அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு அறிந்து அவர் என்னெல்லாம் செய்தார்னு அறிந்து அதை கண்டு இப்ப பாருங்க ஆவியா கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு அந்த சாயலாக ஆசைப்படுறோம் இவங்களை மாதிரி ஆகிறதுக்கு ஆசைப்படல எந்த சாயலாக ஆசைப்படுறோம் ஏசுவ போல ஆக ஆசைப்படுறோம் இயேசுவோல வாழ ஆசைப்படுறோம் இன்னைக்கு இந்த மனுஷன் தீர்க்க வேணாம் அவங்களை தண்டிக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு கடவுள் தேவையில்லை இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க கிறிஸ்தவங்களுக்கு கூட கட்டுப்பாட விளக்குனது போல தானே கட்டுப்பாடுலாம் யாருக்குமே தேவையில்லை பாருங்க கட்டுப்பாடு தேவையில்லை யாருக்கு கட்டுப்பாடு தெரியுமா அடங்காதவர்கள் அடங்காதவர்களுக்கு ஆராதனை தொடக்கம் ஏன்னா ரெண்டு ஆராதனையும் அடங்குகிறவர்களுக்கு அடங்காதவர்களுக்கு மூணாவது தொடங்கலாம் அடங்காதவர்களுக்கு தான் கட்டுப்பாடு யாருன்னா உங்களை நீங்க அடங்காதவங்க நினைக்கிறீங்களா அப்ப சொல்லுங்க நான் போதிக்கிறேன் நீ அன்பு நீணம் இருக்கு இனிமே கொடுக்க போறதில்லை ஆவியான வாழ்க்கை வாழ பொறுமை உள்ள வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை எங்க போலீஸ் இருந்து நிறுத்த தேவையில்லை அடங்காதவனுக்கு தான் போலீஸ் எனக்கு போலீஸ் தேவையில்லை எனக்கு இந்த சட்டமே தேவையில்லை இந்த உலகத்தில் தேவனுடைய ஜனங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் அறிந்து கொண்டமே தேவையில்லை அடங்காதவர்களுக்கு ரொம்ப பேசுறது யாரு டிக்கெட் எடுக்காம போறது லைசன்ஸ் இல்லாம ஊர்ல சுத்துறது கவர்மெண்ட் சட்டங்களை மதிக்காம இருக்கிறது இந்த ஆளுங்க ரொம்ப யோக்கியத்தை பத்தி பேசுறது நான் சொல்றேங்க உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்காரு அவர் உங்களை நடத்துறார் உங்களை போலீஸ் நடத்த தேவையில்ல பயம் நடத்த தேவையில்ல அன்புள்ள ஆவியானவர் இருக்காரு எல்லாத்தையும் மதிக்கிறதுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு மனுஷனை மதிக்கிறதுக்கு மனுஷனை மரியாதை கொடுக்கிறதுக்கு அவன் எவ்வளவு மோசமான இருக்கட்டும் உங்களுடைய தயவான வார்த்தைகள் உங்களுடைய அன்பான நடக்கைகள் அதையெல்லாம் அவன் பார்க்கும்போது அவன் உணர்வடைகிறான் இந்த சாயல் ஆகணும் நானு அவன் பார்த்து சொல்லணும் இந்த சாயல் நான் ஆகணும் ஆனா நம்ம ஆளுங்க என்ன சொல்லினுக்கிறாங்க அப்போ அவங்கெல்லாம் அப்படி இருக்கணும் இருந்து கூட அங்கே வருவாங்கண்ணா அப்போ நான் என்ன ஆயிடுறேன் நான் என்ன ஆயிடறேன் அவங்கள மாதிரி ஆயிடுறேன் நான் அந்த தப்பெல்லாம் நான் பண்றேன் எவ்வளோ ஈஸியா விட்டுட்டீங்க பாருங்க எவ்வளோ ஈஸியாக வார்த்தையை விட்டீங்க பாருங்க அவங்கள மாதிரி ஆகுறதா நீங்கள் இந்த பூமியில் தேவன் உங்களுக்கு வச்ச நோக்கம் நோக்கம் எல்லாத்தையும் அப்படியே விட்டீங்களே நோக்கம் என்ன தெரியுமா அவர் நான் வாழணும் ஏசுவை போல நான் வாழணும் என் கண்ணு முன்ன ஏசுவை வச்சிருக்கேன் என் கண்ணு முன்ன அந்த ஆளை வைக்கலை அந்தால் நான் நியாயம் மாட்டேன் அந்த மனுஷனை நீ மோசமாக போவே நாசமாக போவேன்னு நான் சொல்ல மாட்டேன் நீ அழிஞ்சி போவேன் நரகத்துக்கு போவேன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவனுக்கும் அவர் ரச்சகராக இருக்கார் என் வாழ்க்கைய வாழலுவான் சொல்லி தரல எப்படி வேணாலும் வாழலான்றதுக்கு போதிக்கல பதி பனிரெண்டாம் அதிகாரம் முன்னூத்தி ஒன்பது பேஜ் நம்பர் ஒன்னாவது வசனம் பனிரண்டிகாரையால் மேகம் போன்ற யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற நோக்கி நமக்கு நியமித்து நோக்கி பார்த்துதான் என் வாழ்க்கையில் நான் ஓடிட்டு இருக்கேன் நீங்க அப்படிதான் ஓடுறீங்க ஒரு விஷயம் பி ஜட்மெண்டல் மற்றவங்களை பார்த்து அவங்க நியாயம் திருக்காதீங்க வாசனை உங்க மூலமா வீசினதை பாக்குறாங்க அவரை அறிகிற அறிவின் வாசனை உங்கள் மேல் வீசி கொண்டிருக்கிறது நீங்க தான் வெளிச்சமா இருக்கீங்க இந்த உலகத்துக்கு அவங்கள மாதிரி ஆ போறேன் அவங்களும் பரலோக வருவாங்கன்னா நான் அவங்கள மாதிரி ஆயிடுறேன்னு சொல்றது முட்டாள்தனம் அவன் குருடனா வரா நான் கண் திறக்கப்பட்டிருக்கிறேன் நானும் குருடனை போல வாழ போறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறு நானும் கண்ணை மூடிக்கிட்டு தான் இந்த உலகத்துல நடக்க போறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறு நானும் என்ன வேணா செய்வேன் என் இஷ்டத்துக்கு செய்வேன் இன்னைக்கு சொல்றேன் கேளுங்க ஏசு சொன்னார் தெரியுமா அடிக்கடி மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு நானும் சொல்றேன் கேளுங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இவங்களும் அங்கே போய் நரகத்தில் அழிய போறாங்கன்னு நினைக்கிறாங்க உண்மையா சொல்லவா இவங்களாம் இன்னைக்கே நரகத்துல தான் இருக்காங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அவங்க எவ்வளவு கண்ணீரில் இருக்காங்க தெரியுமா நமக்காவது ஒரு உலகம் தராத சமாதானத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது தெரியுமா வாழ்க்கையில் எவ்வளோ கண்ணீரோட கவலையோட கஷ்டத்தோடு இருக்காங்க தெரியுமா அவங்களுக்குலாம் ஒரு டிவி சேனல் பார்த்து அதில் நடக்கிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறோம் நமக்கு அப்படி தெரியுமா அவருடைய வாஸ் வசனம் நமக்கு ஆறுதலா இருக்கு தெரியுமா அவருடைய வார்த்தை நமக்கு தீபமும் வெளிச்சமா இருக்கு தெரியுமா எவ்வளவு முட்டாள்தானோ அவங்கள மாதிரி நான் ஆயிடுவேன் சொல்றது ஆனா அவங்க அந்த மாதிரி தப்பு பண்றாங்களே அப்போ அவங்க பரவாயில்ல வருவாங்களாண்ணா இந்த கேள்வி என்னன்னா அவங்க வரக்கூடாதுன்ற ஆளுங்க தான் இந்த மாதிரி பேசுறதே அப்ப அவங்க நினைக்கிறேன் எதப்பட்டால் மொழி பெயர்க்கப்பட்டது இந்த பைபிள் நாற்பது எழுத்தாளர்கள் வேதத்தை எழுதியிருக்காங்க முழுக்க முழுக்க யூதர்கள் எழுதியிருக்காங்க அவங்களுடைய வார்த்தை நட அவங்களுடைய மொழி நடையை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் யூதர்கள் எழுதியிருக்காங்க இந்த வேதாங்க வேதத்தை இதுல சொல்லப்பட்டது நாம இன்னைக்கு புரிஞ்சுக்கிற ஐடியா வச்சு புரிஞ்சுக்கிறது இல்ல அவங்க அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு போனோம் அவங்க போடுற கண்ணாடியா போட்டுக்கிட்டு படிக்கணும் இஸ்ரவேல் தேசம் ஆறு மாதமா எரிந்து கொண்டிருந்துச்சாம்பாருங்க ஆறு மாதமா அணைக்க முடியாத தீ இஸ்ரவேல் தேசத்தையே தீத்து ராயன் எரிச்சு போட்டான் பாருங்க அந்த காலத்துல இஸ்ரவேல் தேசம் பல லட்சம் ஜனங்க அப்படியே எரிஞ்சு நாசமா போனாங்க இந்த சம்பவம் வேதத்தில் தெளிவா எழுதப்பட்டிருக்குது நம்ம யாருமே இப்படி எடுத்து காட்டுறது கிடையாது எடுத்து காட்டிட்டா ஜனங்களுக்குள்ள தைரியம் வந்துடும்ள்ள தைரியம் வந்துடும் அப்ப நான் நரகம் போமாட்ட ஒரு நம்பிக்கை வந்துடும் அப்ப நான் இனிமே பரலோக வாழ்க்கை இங்கேயே வாழ முடியும் கடவுளுடைய வாழ்க்கை கடவுள் எனக்கு வச்சிருக்கிற அந்த பரலோகத்தை இங்கே ருசிக்க முடியும் இங்கே என் குடும்பத்தோட என் வீட்டுல என் வீடை நான் பரலோகமாக்கிக்க முடியும் நான் நிறைய கனவு காணலாம் நிறைய லட்சியத்தோட வாழலான்னு அவனுக்கு உள்ள ஒரு எண்ணம் வரும் நீங்க நரகத்தை மனசுல கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு குறுகிய வாழ்க்கையதான் வாழ்வான் அதனாலதான் பாத்துருக்கீங்களா நிறைய கிறிஸ்தவங்க என்று காண்பேனோன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கனவெல்லாம் கிடையாது அவங்களுக்கு லட்சியம் எல்லாம் கிடையாது அவங்களால பெரிய சாதனை எல்லாம் செய்ய முடியாது பாருங்க அவங்க படிச்சா இன்ஜினியர் வரிய தான் படிப்பாங்க ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல இன்ஜினியர் மாப்பிள்ளுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவ்ளதான் அதுக்குதான் படிக்க வைக்கிறது கிறிஸ்தவங்களாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதே இந்த கல்யாணம் வரதாட்சின வரதுக்கு வசூலிக்கிறதுக்கு வசூல் ராஜாக்கள் கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பேர் வசூல் ராஜாக்கள் எதுக்கு பேரே அது படிக்க வைக்கிறதே அதுக்குதான் அவன் ஒரு பெரிய சாதிக்கணும் அவன் ஒரு பெரிய வல்லுநர வரணும் அவர் பெரிய சிந்தனையாளராக வரணும் அவன் பெரிய சயின்டிஸ்டா வரணும் அவன் பெரிய முயற்சி பேடுக்கணும் அவன் அவன் சாதிக்கணும் அதை எல்லாம் முட்டுக்கட்டை போட்டாச்சு ஆஹ் அதெல்லாம் தேவையில்ல வரப்போறாரு நரகம் போக கூடாது வரலோகம் போகணும் இதே மனதில் ஊட்டி விட்டாச்சு இன்றைக்கு இந்த சபையில் இருக்க வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்றேன் நீங்க நிறைய கனவு காணுங்க நிறைய கனவு காணுங்க அந்த கனவெல்லாம் கடவுள் உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் லட்சியம் வச்சு வாழுங்க கற்பனை பண்ணுங்க நான் எப்படி இருக்கணும் எப்படி இருப்பேன் கற்பனை பண்ணி அது போல கோடு போட்டு வாழுங்க கடவுள் உங்களை அந்த அதை அடைய செய்வார் வேதம் சொல்லுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நினைவுகளை அருள் செய்வார் கனவு காணுங்க எத்த பிறகு என்ன ஆயிடும் ஏன் செத்த பிறகு பார்த்துக்கலாம் வாழும்போது நல்லா வாழுங்க நம்பிக்கையோட வாழுங்க தேவன் உங்களோடு இருக்கிறாருன்னு வாழுங்க பயந்து பயந்து வாழாதீங்க ஐயோ என்ன ஆயிடுமோ கருத்துரை அழிச்சு போட்டுருவாரோ என்ன ஆயிடுமோ அப்படிலாம் வாழாதீங்க நித்தமும் அவர் கருத்துக்குள்ள இருக்கீங்க நித்தமும் நித்திய நித்திய காலமா அவரை அவரை அவர் சொல்லிட்டார் நீங்க சொல்ல அவர் சொல்லிட்டார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் அந்த வாக்கு தத்தம் வாழ்ற வரைக்கும் இல்லைங்க அந்த வாக்கு தத்தம் உயிரோட போது மாற்றம் இல்லைங்க என் நித்திய நித்திய காலமும் இந்த வார்த்தைகள் மாறாதவைகளா இருக்குது மாறவே மாறாது அவர் உங்களை கைவிட மாட்டார் கூட கைவிட மாட்டார் பயப்படாதீங்க அப்படியே செத்தா கூட கவலைப்படாதீங்க சொல்றேன் இப்போ தப்பு பண்ணுறவங்களுக்கு நான் பரலோகம் போவீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்ல நல்லா கவனிங்க தப்பு பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு நீ நல்லா பண்ணிட்டே இரு சொல்லிட்டு இருக்கோம் இந்த என்னைக்கு இன்றைக்கு திருட்டு பற்றி போதிக்கப் போகிறேன் திருடுகிறவர்கள் திருடா ஆசை இருக்கிறவங்கலாம் பைபிளை எடுத்துக்கொள்ளுவோம் அப்படி நான் சொல்லுங்கிறேன் கடுப்பா இல்லை இந்த மாதிரிலாம் போதிச்சிங்கன்னா தப்பாக போயிடுவாங்க என்னைக்கு ஆதான் பிரசங்கம் கேட்டால் நான் எதாது தப்பு பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் தப்பு பண்ணுறவங்களாம் பிரசங்கம் கேட்டால் தப்பு பண்ணுறாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்போய் தப்பு பண்ணுறாங்க சும்மா பேசுறது காப்பாத்தி கடவுளை காப்பாற்றுவார் வாக்கு கொடுக்கல அழிஞ்சிடும் கிட்னி அழிஞ்சிரும் உன் குடும்ப நடு தெருகு வரும் மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு மனைவிக்கு தராம தப்பு பண்றவங்களுக்கு சொல்றேன் மனைவிக்கு தெரியாம தப்பு பண்ணனா உன் குடும்ப சமாதானம் இல்லாம போயிடும் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் ஆனா இப்ப இங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிற ஆளு அழிஞ்சு நாசமா போவான்னு நான் சொல்லலை இங்கே அழிஞ்சிரும்பா இங்கே வாழ்க்கை அழிச்சிட்டு தானே பாருக்க நீ இன்னும் போய் அழிவியதுக்கு பார்க்கணும் பாருங்களேன் ஒரு ஒரு போன் வாங்குறீங்க கீழே விழுந்துருது கண்ணாடி உடஞ்சிருது கொஞ்சம் இந்த டச் போன்னு எடுத்து एड़त। YOU நமக்கு கை கொடுத்து தூக்கி எடுத்த உலக தூக்கி எடுத்து போன கையில பார்க்கறீங்க பொறுமையா என்னென்ன மாத்தனா அது நல்ல ஆகமோ அதெல்லாம் செய்கிறாரு செஞ்சு கையில் கொடுக்குறாரு பார்த்தீங்களா ஒரு மனுஷனே ஒரு அழிந்து போனதை எடுத்து ரெஸ்டோர் பண்ண முடியும்னா இந்த சர்வீஸ் சென்டர்லாம் போய் பாருங்க அங்கெல்லாம் போய் பாருங்க எல்லாம் உடஞ்சது மோசமானது நாசமானதெல்லாம் அங்கே இருக்கு அவனே ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சு அந்த மோசமானதை நாசமானதெல்லாம் கொண்டு வந்து அழகாக்கி கொடுக்குறான்னா அவர் கரத்து கரத்தில் ஆரம்பித்தாம விடமாட்டாரா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில் சொன்னாரே அன்னைக்கு வெட்கப்படுவாங்களா நான் சொல்றேன் ஒரு போதும்னா ஒரு போதும் ஒரு போதும் ஒரு போதும் எப்பவுமே கிடையாது எப்பவுமே கிடையாது வாழும் போதும் மனுஷன் உறவுக்காக உண்டாக்கப்பட்டவன் அவன் பரலோகத்தில் வாழும்படி உண்டாக்கப்பட்டவன் அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அனுபவித்ததை தான் வேதத்தில் நரகம்னு சொல்லியிருக்கு நாம் அனுபவிக்க போறதை நரகம்னு சொல்லலை அதனால தான் உங்க கையில் இருக்கு நண்பர்களே பைபிள் உங்கள் கையில் இருக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைங்க யாரெல்லாம் பைபிள் படிக்க தெரியும் யாருக்கெல்லாம் படிக்க தெரியும் கை தூக்குங்க நல்லாப்பா கொஞ்சமாவது படிக்குமையா எழுத்துக்குட்டி விடு படிக்க தெரியாதா எழுத்துக்குடி விடு படிக்க தெரியாது பின்னாடி படிப்பீங்க தானே தெரியாத எடுத்து நிதானமா திட்டமா படிச்சு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் கிடையாது மனுஷன் தான் மோசமா அந்த மோசமான நிலையிலிருந்து மனுஷனை கொண்டு வரணும்னா தேவன் மனுஷன வந்து சந்தித்து அவனை ஒப்புரம் வாக்கணும் அவனுக்கு புரிய வைக்கணும் இந்த வேலையைத்தான் அன்னைக்கு செய்தார் இன்னைக்கு நம் மூலமாக செய்துட்டு இந்த உலகத்துக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஒப்புற வேலையை செய்துட்டு இருக்கிறோம் ஜனங்களோடு கூட சேர்ந்து ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறோம் உறவுகளை ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க தான் அந்த வேலையை செய்யணும் தேவன் செய்ய மாட்டார் உங்களை வச்சு செஞ்சிட்டு இருக்கார் இந்த உலகத்தில் ஒவ்வொரு தெருலையும் ஒரு ஏசு வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு இயேசு ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் ஏசுவா இருக்கீங்க அன்னைக்கு இயேசு தெரு தெருவா சுத்தனாரு நன்மையை செய்தார் ஜனங்களுடைய உள்ளத்தை ஆட்கொண்டார் அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்காரு வாய்க்காலா மாறுங்க அது உங்க மூலமா கடந்து போட்டோம் ஒரு நாள் இந்த உலகம் அன்பு மயமா மாறும் தேவனை அறிகிற அறிவு இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கும் ஒருவேளை இன்னைக்கு நாம ஒருத்தரை பாக்குறோம் இன்னைக்கு நான் உங்க ஒவ்வொருத்தரையும் பாக்கிறேன் உங்க சந்ததி அப்படிப்பட்ட சந்ததியா மாறும் ஒரு நாள் இந்த பூமி முழுவதும் தேவனை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் இருக்குறீங்களா எலும்பி நிற்கலாம் ஜெபக் அடுத்த வாரம் தொடரலாம் ஜெபிப்போம் நல்ல தகுப்பனேசுவின் மூலமாக சமூகத்தில் நிற்கிறோம் இந்த அற்புதமான உமக்கு சோத்துரும் அன்புக்கு அளவில் ஆண்டவரே உலகம் அழிந்து கொண்டிருந்தது மனிதன் தன் வாழ்க்கை அழித்துக் கொண்டிருக்கிறான் என்றைக்கு நீர் இந்த உலகத்துக்கு வழியாக வந்திரோ இன்றைக்கு நீரே வழியாக வந்திரோ இன்றைக்கு நீர் உம்முடைய சரீரத்தையே மறி கொள்ள துணிந்திரோ உம்முடைய உடலையே எங்களுக்காக கொடுக்க துணிந்திரோ அன்றைக்கே நாங்கள் புரிந்து கொண்டோம் உம் அன்பு எத்தனை பெரியது கர்த்தாவே அதுக்கு எல்லையே கிடையாது மறிக்கல ஒரு ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்காக மறிக்கல நீர் இந்த உலகத்துக்காகவே மறித்தீராண்டவரே நாங்கெல்லாம் உமக்கு சொந்தம் இந்த உலகம் உமக்கு சொந்தம் ஒவ்வொரு மாந்திரம் உமக்கு சொந்தம் ஒரு மனுஷனும் கெட்டு போவது உடைய சித்தமே கிடையாது ஒரு மனுஷனும் அழிந்து போறது நாசமா போறது உங்களுடைய சித்தம் கிடையாது ஒவ்வொரு மனுஷன் மேலையும் நீர் அன்பு வச்சிருக்கிறீர் எங்கள் நண்பர்களை உமக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் உறவினர்களை நீ ரொம்ப நேசிக்கிறீர் உண்மை அறியாம இருக்கிறாங்க உண்மை எங்க மூலமா அறிந்து கொள்ளட்டும் அவங்க அறிந்து கொள்ள வேண்டுமாயி நாங்கள் ஜெபிக்கிறோம் அவங்களும் இந்த பூமியிலேயே அந்த பரலோகத்தை காணட்டும் அவங்களும் நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த பூமியிலேயே ருசிக்கட்டும் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்காக நாங்கள் பேசுறோம் கர்த்தாவே அநேகர் கண்கள் திறக்கப்படட்டும் நாங்கள் அதை பார்க்கட்டும் கண்ணார பார்க்கட்டும் அண்டவரு இங்க இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெயிக்கிறேன் எத்தனையோ சூழ்நிலைக்கு மத்தியில இங்கே வந்திருக்காங்க உங்களுடைய கரம் எங்களை உயர்த்துற கரம் உங்களுடைய கரம் எங்களை தூக்கி நிறுத்துற கரம் உங்களுடைய கரம் எங்களை போஷிக்கிற கரம் உங்களுடைய கரத்தினாலே எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தியாண்டவரே எங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிறவர் நீர் அல்லவா மகிமையாகி நிறைவாக்குகிறவர் நீர் அல்லவா ஏழைகளுக்கு கொடுப்பான் வாரி கொடுப்பான் என்று சொல்லப்பட்டது போல எங்களுடைய விளைச்சல் எங்களுடைய பெருக்கம் அதிகமாகட்டாண்டவரே நாங்க அநேகருக்கு ஒத்தாசையா இருக்க எங்களை வழி நடத்தும் அநேக ஏழைகளுக்கு தானம் தர்மம் பண்ண எங்களை எங்க கருத்து ஆசீர்வதியம் எங்க பிசினஸ் ஆசீர்வதியம் நாங்க செய்யற முயற்சிகளையெல்லாம் நீர் ஆசீர்வதி எங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் ஆசீர்வதி அவங்களுக்கெல்லாம் நல்ல எதிர்காலம் இருக்குது என்பதை அவங்க மனசுல அதை அவங்க உணரட்டாண்டவரே அவங்க எல்லாம் ஜெயிக்க பிறந்திருக்கிறாங்க அவங்க இந்த உலகத்துல வாழ்றதை ஜெயிக்கிறதுக்காக அவங்க சந்திக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயிக்க அவங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் தயவு செய்து உட்கார் கத்திரக்காணி செலுத்துவோம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் கர்த்தரின்மைப்பர இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் கரங்கு தட்டி கருத்தரை மையமைப்படுத்தும் ரொம்ப முக்கியமான அறிவிப்புகள் இன்றைக்கு மாலை ஆராதனை உண்டு நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு அவங்களுடைய வீடு புது வீடு பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இந்த ஃபஸ்ட் டைம் அவன் சொந்த வீட்டுக்கு போகிறது இந்த சொந்த வீட்டுக்கு போகிறது ஃபஸ்ட் டைம் சொந்த வீட்டுக்கு போகிறாங்க அவங்க கடவுளை அவங்களுக்கு ஒரு அற்புதமான வாசலை திறந்து கொடுத்துருக்கிறார் இதான் நம்பிக்கை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையாக சாட்சியாக இருக்காங்க வெளிச்சமாக இருக்காங்க அவங்களுடைய தேவன் தேவன் அவங்களுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் நம்புங்க வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டிப்பா பாட்டு சத்தம் கேட்கும் இருக்கு இல்லைன்னா இங்க வந்துருங்க சிக்ஸ் ஓ அங்க தொடங்கும் போயிடலாம் வேலைக்கிழமை ஒன்னாம் தேதி காலை ஐந்து மணி ஜபம் இருக்குது செவ்வாய்க்கிழமை காலை பெண்கள் கூடுக இருக்கிறது வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு பரிந்து பேசுகிற ஜெபம் மற்றவர்களுக்காக ஜபிக்கிற ஜபம் இருக்கிறது கலந்து கொள்ளுங்கள் நடுவாராதனை வேலைக்கிழமை சாயந்தரம் ஆறு நாற்பத்தைந்து நடக்கும் கலந்து கொள்வோம் எல்பி நிற்பமா கற்றுடைய பெற்றுக்கொள்வோம் நம்முடைய கர்த்தராகிய இசுவின் கருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக சரணத்தை பாடிக்கலை செல்வோம் சாப முள்முடியை உன் சிரசினில் சுமந்திரே சாபமாய் தொங்கி நீரே என்னை ஆசீர்வதிக்கவே சாப முள்முடியை உன் சிரசினில் சுமந்திரே சாபமாய் தொங்கி நீரே என்னை ஆசீர்வதிக்கவே உங்க அன்பு பெரியதே உங்க அன்பு பெரியதே உங்க அன்பு பெரியதே உங்க அன்பு பெரியதேடினற்றே உங்க கருவை பெரியதே உங்க கிருவை பெரியதே உங்க கிருவை பெரியதே உங்க கிருவை பெரியதே கிருவையானவர் நீ நல்லவர் நீ migavum nalla varnni nalla varnni nanmaigal seiva varnni nalla varnni migavum nalla varnni nalla varnni nanmaigal seiva God bless you bye bye naan veerod irukkum naal ellaam pudand paaduve naan ullalavum en devane umai geethanam pannuve நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உள்ளளவும் என் தேவனே உமை கீர்த்தனம் பண்ணுவேன் என காய் மறித்த என் தேவன் நீரே கேக்கல எனக்காய் மறித்த என்ன பாடும் கடைசி சொல்வேன் Nala wa ni, na mega saiba wa ni, nala wa ni, mega wa nala wa ni, nala wa ni.